அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் நயன் ஈன்று நன்றி பயக்கும் என்று கொண்டுகூட்டி நாம் பொருள் அறிய வேண்டும் மற்றவர்களுக்கு நல்ல பயனை கொடுப்பதோடு மட்டும் அல்லாமல் பேசுகின்றவனுடைய பண்பாட்டிலிருந்தும் சிறிதும் பிரியாத இனிமையான சொற்கள் பேசினவனுக்கும் நன்மை தருவதோடு மட்டுமல்லாமல் அவனை பலரும் புகழும் நன்மையையும் அவனுக்கு வழங்கி அருளுகிறது இன்சொல்லை பேசுகின்றவன் பிறர்க்கு நன்மையை உண்டாக்கி மகிழச் செய்கிறான் என்பது மட்டும் தனக்கும் நன்மையை உண்டாக்கி கொண்டு பலராலும் பாராட்டப்படும் என்பது இனிமை குணம் அகுது அவனை விட்டு பிரியாதபடி நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் கலந்து அவனாகவே ஆகிவிடும் நிலை அதான் பண்பின் தலைப்பிரியா சொல் என்று அதனால் தான் சொன்னார் இன் சொல்லால் அறம் பெருகும் என்று முன்பு சொன்னார் அல்லவை தேய அறம் பெருகும் என்றார் இதில் எல்லா நன்மைகளும் அதனால் உழவாம் அப்படின்னு சொல்லுகிறார் நயனின்று நன்றி பயக்கும் நயன் என்னும் சொல் லாபம் செல்வம் நன்மை நீதி இன்பம் உறவு முதலிய பல பொருள்களையும் உணர்த்தக்கூடியது இன்சொல் கூறுகின்றவன் இனிமையான சொற்களை பேசுகின்றவன் இம்மைக்குரிய நீதியையும் மறுமைக்குரிய புண்ணியத்தையும் தர்மத்தையும் உடையவனாவான் என்பது கருத்து என்று வடிவேல் செட்டியார் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேற்கோளாக சிலவற்றை நாம் பார்க்கலாம் நீதி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது வட்ட உலகெட்டும் இசைமட்டர நிரப்பும் வெட்டவரு தொட்டரை விலக்கி வசமாக்கும் நட்டமிலை எட்டுணையும் நட்டுநரர் எல்லாம் இட்டமுறு கட்டுதவும் இன்மொழியதன்றோ இனிய சொல்லால் வரக்கூடிய நன்மையை இப்பாடல் விளக்கி சொல்லி இருக்கிறது எங்கும் புகழ் பரவும் எல்லோரும் நண்பர்களாவார்கள் பொல்லாதவரும் அடங்கி நமக்கு நல்லது செய்வர் நல்ல விஷயத்தை சொல்லுவதில் எல்லளவும் நமக்கு நன்றாகப் பேசுவது சிரமமான செயல் அல்ல என்பது கருத்து ஈசனுக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மனமகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டனைந்தால் போலனைந்து பேசுவன பணிந்த மொழி பேசுவார் பெரிய புராணத்தில் பத்தராய்பணிவார் புராணம் பாடல் ஒன்று இப்பாறு சொல்லுகிறது சிவபெருமானுக்கே அன்பு செலுத்துகின்றவர்கள் அடியவர்கள் எவரையும் தாம் கண்டால் கூசி மிகவும் உள்ளத்தில் விருப்புற்று மகிழ்ந்து ஆசையால் தாய்ப்பசுவின் பின்பு கன்று அணைவதைப் போல சேர்ந்து அவர்களிடம் பேசுவவையெல்லாம் இனிய சொற்களாகவே அமையும்படி பேசுவார்கள் நன்றாக இனிமையாக பேசும் அறிஞன் விரும்பியவற்றை அடைகிறான் என்று எஜுர்வேதம் பத்தொன்பது இருபத்தொன்பது சொல்லுகிறது இன்சொல் ஒரு மனிதனை திருப்தி செய்வது போல வேறு எதுவும் செய்வதில்லை மகாபாரதம் அனுசாசன பருவம் குறிப்பிடுகிறது இனி பதவுரை படிக்கலாம் பயன் உயிர்கள் இயல்பாக விரும்பும் இன்பமாகிய பயனை ஈன்று கொடுத்து பண்பின் இனிமையான சிறந்த குணத்திலிருந்து தலைப்பிரியா நீங்காத சொல் இனிய சொற்கள் ஒருவனுக்கு நயன் இவ்வுலகில் அமைதியான இன்பமான வாழ்வை ஈன்று கொடுத்து நன்றி புண்ணியத்தை எக்காலத்திலும் அழியாத இன்பத்தை பயக்கும் கொடுத்தே தீரும் உயிர்கள் இயல்பாக விரும்பும் இன்பமாகிய பயனைக் கொடுத்து இனிமையான சிறந்த குணத்திலிருந்து நீங்காத இனிய சொற்கள் ஒருவனுக்கு இவ்வுலகில் அமைதியான இன்பமான வாழ்வை கொடுத்து புண்ணியத்தை அதாவது புண்ணியத்தின் பயனாகிய இன்பத்தை எக்காலத்திலும் அழியாமல் கொடுத்தே தீரும்